ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் சிஹையினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் முதல்ல புருஷர்களுக்கு சிஹா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நாம் எந்த ஒரு அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் முதல்ல சிஹாம்பத்வா அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்படுறது சிஹையை கட்டிண்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன சிஹாங்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது விநாய சிகையா கர்ம வினா யஜோபவீததா ராட்சசம் தத்தி விஜேயம் சமஸ்தாக நிஷ்பலாக கிரியாக சிக்கை இல்லாமல் எந்த ஒரு அனுஷ்டானத்தையும் செய்யப்படாது அதேபோல் யஜோபவீதம் இல்லாமல் எந்த ஒரு அனுஷ்டானத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு வியாசாச்சாரியால் தர்மசாஸ்திரத்தில் நமக்கு காண்பிச்சுருக்கார் சிகை இல்லாமல் நாம் எந்த ஒரு கர்மாவை செய்தாலும் இராட்சசம் தத்திய அது இராட்சச கர்மாவாக ஆயிடுறது அந்த கர்மாவனுடைய பலன் இராட்சசர்களுக்கு போய் சேர்ந்துடுறது அது மாத்திரம் இல்லாமல் சமஸ்தாக நிஷ்பலாக் கிரியாகா நாம் எந்த ஒரு கிரியையை செய்தாலும் அது பலமில்லாமல் போயிடுறது நிஷ்பலமாக போயிடுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அந்த அளவுக்கு முக்கியம் சிகாங்கிறது அந்த சிஹாங்கிறது எப்போலிருந்து நமக்கு வருது அப்படின்னா சவுளம்னு ஒவ்வொரு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மூணாவது வயசில் செய்யணும் இந்த ஆண் குழந்தைகளுக்கு மூன்றாவது வயசு ஆறு மாதம் ஆன பிறகு ஜென்மனோதி திருத்தீயே வருஷே சௌளம்னு ஆபஸ்தம்பர் நமக்கு காண்பிச்சிருக்கார் மூன்றாவது வயசு பிறந்து ஒரு ஆறு மாதம் ஆன பிறகு இந்த சவுளம்ங்கிறத பண்ணணும் சிக்க வைக்கிறது மந்திரவத்தாக மந்திரம் சொல்லி தகப்பனார் அந்த சிகையை வச்சு விடுறார் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதிலிருந்து ஆரம்பித்து சிகை வச்சுக்கணும் தொடர்ந்து ஜட்டிலஹா அது எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஆபஸ்தம்பர் நமக்கு காண்பிக்கிறார் ஜட்டிலஹா சிகையை அப்படியே சேர்த்து வளர்த்துட்டே வரணும் கேசத்தை கட் பண்ணப்படாது கர்த்தனம் பண்ணப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கர்த்தனம்னால் கட் பண்ணுறது குறைக்கிறது முடியினுடைய நீளத்தை குறைக்கிறதுக்கு கர்த்தனம்னு பேர் அப்படி பண்ணக்கூடாது அப்படியே சேர்த்து முடிஞ்சிக்கணும் அது நெத்தியில் விழாத படிக்க இருக்கணும் அந்த கேசம் அதுக்கு தான் வவனம்னு நாம் பார்த்தால் தெரியும் நடுப்புரை சிகை வச்சுட்டு சுற்றி நாலா பக்கமும் எடுத்துக்கிறது அப்படின்னு நம் முன்னோர்கள் அப்படி வகுத்து கொடுத்துருக்க ஏன் அப்படி எடுத்துக்கிறா அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்னென்னா நம்முடைய கேசம் நெத்தியில் விழப்படாது எப்பொழுதும் அதே போல் நம்முடைய கேசம் பின் கழுத்தலையும் விழப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நெத்தியில் விழுந்த கேசம் பின்பக்கம் கழுத்தில் கேசம் ஒருத்தனுக்கு விழுந்துருந்தது விழுந்ததுன்னா பகிஷ்காரியகா அவனை எந்த ஒரு கர்மாவிலையும் சேர்த்துக்காதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் ஆபஸ்தம்பாச்சாரியால் தர்மசூத்திரத்தில் சொல்கிற பொழுது ஜட்டிலா சிகா ஜடோவா வாப ஏஜி தரானே அப்படின்னு அப்படியே கேசத்தை எடுத்து முடிஞ்சிக்கணும் நெத்தியில் கேசம் விழராப்பில் இருக்குது அல்லது பின் கழுத்தில் கேசம் விழராப்பில் இருக்குதுன்னா மாட்டுக் கொழம்பு அளவுக்கு வச்சுக்கிறது மத்தியத்தில் மாட்டினுடைய கொழம்பு அடியில் பார்த்தால் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு வச்சுக்கணும் நடுப்புற வச்சுண்டு பாக்கி சுற்றி இருக்கிறத எடுத்துடு வாப்பையே இது தரான்னு அப்படி எடுத்துடுறதுன்னு ஆபஸ்தம்பாச்சாரியால் நமக்கு காண்பிச்சுருக்கார் அப்படி தான் நம் முன்னோர்கள் நமக்கு வச்சு காண்பிச்சிருக்கார் அப்படி சிகை வச்சுக்கணும் தகப்பனார் மந்திரவத்தாக மந்திரம் சொல்லி நமக்கு சிகை வைக்கிறார் அது தொடர்ந்து வச்சுக்கணும் இது எங்கே பயன்படுறது அப்படின்னா நாம் தினப்படி ஸ்நானம் பண்ணுற பொழுது ஸ்நானம் ஆன பிறகு தேவர் தேவரிஷி பித்திரு தர்ப்பணம்னு முதல்ல செய்துக்கணும் ஸ்நானமான உடனே செய்துன்ற பிறகு நாம் அந்த ஜலத்தை அசுத்தி பண்ணிடுறோம் சுத்தமாக உள்ள தீர்த்தத்தை அசுத்தம் பண்ணுறோம் அதற்காக ஒரு தர்ப்பணம் யக்ஷ்ம தர்ப்பணம்னு பேர் அதையும் பண்ணின பிறகு தலையில் கேசத்தில் உள்ள தீர்த்தத்தை கையால் பிழிஞ்சு விடணும் அப்படி கையில் கேசத்தை எப்படி பிழிஞ்சி விடுறது அப்படின்னா சிகையாக இருந்தால்தான் முன்பக்கம் இழுத்து பிழிய முடியும் ஏன்னா சுராபிந்து சமம் சாம்பகா சிகாயாம் பிருஷ்டபாத்தம் ததேவ புரதோவர்த்தி கங்கா பிந்து சமம் பவேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது தலையில் உள்ள கேசத்தை ஸ்நானம் பண்ணின பிறகு முன்பக்கம் தள்ளிண்டு கையால் பிழிஞ்சு விடணும் என்ன மந்திரம்னா லதா குல்மேஷு விரக்ஷேஷு வர்த்தந்தே பிதரோமமா தேஷாம் ஆப்பியாஜனார்த்தந்தூ இதமஸ்து சிகோதகம் அப்படின்னு பிழியணும் கையால் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லோகத்தை விட்டுட்டு போன பித்திருக்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய புண்ணியபாபத்துக்கு தகுந்தார்போல் பிறவி எடுத்திருக்காள் புண்ணியபாபங்களை அனுபவித்த பிறகு அவரவர்கள் பிறவியை எடுத்திருக்காள் அவள் என்ன மாதிரி பிறவி எடுத்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது அவரவர்கள் புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற் போல் அமையிறது அப்படி என்னுடைய பித்திருக்கள் எங்கே இருந்தாலும் லதா குல்மேஷு விரக்ஷேஷு லதான்னா கொடி கொடிகளாக பிறந்திருக்கலாம் அல்லது கொடியில் இருக்கலாம் மரங்களில் இருக்கலாம் பொதர்களில் இருக்கலாம் அப்படியனுடைய பிதர்கள் எங்கிருந்தாலும் வர்த்தந்தே பிதரோமமாக தேஷாம் ஆப்பியாயனார்த்தந்தூ அவர்களுடைய திருப்திக்காகவும் அவர்களுடைய தாகம் தீர்றத்துக்காகவும் இதமஸ்து சிஹோதகம் இந்த சிஹோதகமானது அவர்களுடைய தாகத்தை தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பிழியிறது கேசத்தில் உள்ள ஜலத்தை ஏன் அப்படின்னா அந்த கேசத்தில் உள்ள ஜலம் உடம்புல விழுந்தால் அலக்ஷ்மி இது உடம்புல விழுப்படாது பூமியில் விழணும் அந்த தீர்த்தம் வெறும்னா விழுப்படாது அதற்காக பிதற்களை உத்தேசித்து அதை விடணும் இப்போது நமக்கு சிகையாக இல்லையானால் பின்பக்கமாக பிழிஞ்சு விடுறது போல் ஆகும் சுராபிந்து சமம் சாம்பகா சிகாயாம் பிருஷ்டபாத்தம் பின்பக்கமாக கேசத்தை நாம் பிழிஞ்சி விட்டால் முதுகு பக்கம் விழும் அது சுரைக்கு சமமாக ஆயிடுறது கல்லுக்கு சமமாக ஆயிடுறது ததேவ புரத்தோவர்த்தி கங்கா பிந்து சமம் பவேத் அதையே முன்பக்கம் நாம் தள்ளிண்டு அந்த ஜலத்தை விடுற பொழுது அது கெங்கா ஜலத்துக்கு சமமாக பிதற்களுக்கு போய் சேர்றது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது அதற்காகத்தான் சிகை வச்சுக்கணும் சிகாங்கிறது இந்த சிஹோதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சிஹோதகம் விடாமல் யார் ஸ்நானம் பண்ணுறானோ அவனுக்கு பிதர்களுடைய சாபம் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறது அதற்காகத்தான் சிகை முக்கியமாக இருக்கணும் அப்படி சிகை இல்லை அப்படின்னா விம்சதர்பமயம் கூர்ச்சம் சிஹார்த்தே தரதி திஜா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சிகையாக இல்லை கேசம் இல்லை வளரல்ல அல்லது வழுக்கையாக இருக்குது தலை அப்படின்னா அப்பவும் சிகை உண்டு எப்படின்னா கூர்ச்சம் பண்ணி வச்சுக்கணும் இருபது தர்பயை சேர்த்து அதை ஒரு முடிச்சு போடுறது அந்த முடிச்சு போட்டு அந்த தர்பயை வலது காதில் சொருகிக்கணும் சொருகின்றால் அது சிகைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் தீர்த்தத்தை பிழிஞ்சு விடணும் அந்த கூர்ச்சத்தில் தீர்த்தத்தை எடுத்து பூமியில் பிழிஞ்சு விடணும் அவ்வளோ முக்கியம் இந்த சிகாங்கிறது மேலும் டாக்டர்கள் அதை இப்போது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறான் தலையில் கேசம் இல்லாமல் இருக்கக்கூடாது முடிங்கிறது நம்முடைய தலையில் ரொம்ப முக்கியமாக உள்ள மூளையை சிரசில் வச்சிருக்கார் பகவான் தலையில் வச்சிருக்கார் அந்த மூளைக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது அதில் முக்கியமாக ஒரு பாதுகாப்பு கேசம் முடிங்கிறது சிரசில் கட்டாயம் இருக்கணும் அந்த சிகையாக நாம் வச்சிருந்தால் சூடு நேரடியாக தலையில் இறங்காது இந்த மண்டை காய்ச்சல்னு ஒன்று உண்டு தலையில் ஒரு ஜலம் ஒன்று இருக்குது மூளைக்கு மேலே தலையில் ஒரு ஜலம் இருக்குது அந்த ஜலம் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போது நாம் எவ்வளோ சிந்தித்தாலும் சரி எவ்வளோ யோஜனை பண்ணினாலும் தலை காயாது ஆனால் தலையில் கேசம் இல்லாமல் இருந்தால் அந்த ஜலம் வறண்டு போயிடுறது அப்போதான் தலைவலி வருது நமக்கு ஆக கேசங்கிறது தலையில் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரிகிறது சிகை இருந்ததானால் அந்த எப்பொழுதும் தலை ஈரமாகவே இருக்கும் அது புத்திக்கு ரொம்ப அவசியம் மூளைக்கு ரொம்ப தேவை அது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறான் அப்படி சிகாங்கிறது புருஷர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்திரீகளுக்கு எத ரொம்ப முக்கியம்ங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்